திருச்சிற்றம்பலம் திருக்கோத்தும்பி தும்பியை தூதாக அனுப்பும் தலைவி தன் தலைவன் அடையாளங்களாக அவனுடைய இயல்புகளை கூறி அனுப்புகின்ற முறையிலே பாடல்கள் அமைந்த பகுதி என்பதனாலே திருக்கோத்தும்பி என்று சான்றோர்கள் இதற்கு பெயரிட்டனர் கோ என்றால் அரசன் தும்பி என்றால் வண்டு அரசண்டு அதனால் கோத்தும்பி என்று அழைக்கின்றார் தலைவி தலைவனோடு கொள்ள விரும்பும் ஐக்கியம் காரணமாக இந்த பாடல்கள் பாடப்பெற்றவை என்பதனால் இப்பகுதிக்கு சிவனோடு ஐக்கியம் என குறிப்பு வரைந்தனர் பெரியோர் எனவே பாடப்பொருளை தலைவியின் கூற்றுக்கு ஏற்குமாறு நாம் கொள்ளுதல் வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுகின்றார்கள் ஒரு அருமையான பாடல் இதில் வருகிறது கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்கூழல் மாதி நொடும் வந்தருளி அருவாய் மறைபயில் அந்தனனாய் ஆண்டுகொண்ட திருவான தேவர்க்கே சென்று உதாய் கொத்தும்பி என்ற பாடலிலே மிக அற்புதமாக ஒரு செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றார் எல்லோருக்கும் ஒரு ஐயம் இருந்து வருகிறது திருப்பருந்துரையிலே மறைபையில் அந்தனாக குருவாக வந்தார் ஈசன் என்று பல இடங்களிலே மணிவாசகர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவரே கோழைக்கண்ணி கூரன் காண்க மாதினொடும் வந்தருளி என்று பல இடங்களிலே குறிப்பிடுவதனாலே திருப்பெருந்துரையிலே வந்த திருக்கோலம்தான் யாது மறைவையில் அந்தனன் கோலமா இல்லை கோழைக்கண்ணி கூரனா எப்படி வந்தார் என்பதிலே ஒரு ஐயம் இருந்து வருகிறது அந்த ஐயத்திற்கு விடையளிப்பார் போல இந்த பாடலிலே ஒரு செய்தி சொல்லுகிறார் அவர் திருப்பெருந்துரையிலே பெருமானை தரிசித்து அவருடைய திருவடியிலே விழுந்து திருவடி தீட்சை பெற்றவுடனேயே மறைபையில் அந்தனன் கோலம் கலைந்து அவருக்கு தெரிந்த ஒரு காட்சி மலர்கூடல் மாதினோடும் இருக்கக்கூடிய அம்மையப்பர் காட்சி பிறகு அந்த காட்சியும் மறைந்து உலகினுக்கு கருவாக வழங்கக்கூடிய ஓர் இயற்கை காட்சி அந்த காட்சியும் மறைகிறது பிறகு அடுத்த வினாடி எல்லா உலகங்களிலும் கலந்து நிற்கிற அருவான நிலை பரவலியாக இருக்கக்கூடிய நிலை அது தெரிகிறது சற்று வினாடிகளிலேயே அந்த காட்சியும் மறைந்து மீண்டும் மறைப்பையில் அந்த காட்சி வந்து சேர்கிறது எனவே அந்த நொடியிலே தாம் தம்முடைய அத்துணை நிலைகளையும் எடுத்து காட்டியதினாலே அவற்றை பல்வேறு இடங்களிலும் மணிவாசக பெருமான் பறக்க பேசுகிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளுகின்ற செய்தி புரந்தரனும் பொற்பமைந்த ஞாயிறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் of love, talk to many people who have always touched like that and asked for each other when they died for us. If I keep them bringing my friends I encourage to do what happens, if we take them out. Are the people karena desire to say Please understand what happens. என்னை யார் அறிவ வாரோர் பிரான் என்னை ஆண்டிலே மதிமயங்கி உடை தலையில் உன் பலிவேரம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் தும்பி தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனு நே நினைத்தோரும் காண்பொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளே ஆனந்தே சொரியும் குறிப்புடையனுக்கே சென்று ஊத கோத்தும் கண்ணப்பல் ஒப்பதுவோர் அம்பின்மை கடவில் என் அப்பல் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி மண்ணப்பணித்து என்னை The people are the people are the people are the people are the தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது எற்று அது நான் பற்றி மெய்த்தேவர் தேவக்கே சென்று ஊழாய் தும்பி ஏத்த நீ மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்பொடு இரப்பு என்ன கலக்கம் தேடி வித்த பித்தக தேவதாய் கோத்தும்பி தட்டோ நீணக்க மனத்தமூதாம் சங்கரனை பெட்டே மரப்பேனோ கேடுபடா திருவடியை ada pa of... தாம் எனக்கு மரணம் பிறப்பு தெய்வை இரண்டின் மயக்கருத்த கருண் வலியல் என்ன கருணையும் அங்குத்துவனே போனில் நீ கூட குளிமுதாய் கோருகினுக்கு அப்புறமாயுறத்தை மறுவார் மலர் புழல் திருவுருவைதரும் கள்ளப்படாத கழிவந்தவ கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என் நீ வேற ஆட்புள் அப்பிராளுக்கே சென்று கொத்தும்பி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள் தோறும் மெய்ய கருதி கிடந்தேனை ஆட்கொள் ஐயா ார் உயிரே அம்பலவ என்று அவன் செய்யார் மனரடிக்கே சென்று பூதாக் கோத்தும்பி தோலும் சுருள்த பால் வெள்ளை நீரும்ளையும் உடைத் தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊறாய்கோத்தும்பி கள்வன் கடிய கலதி இவன் என்ன வள்ளல் வர வர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருயல் ஒன்று வழியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கழலுக்கே சென்று ஊதா கொத்தும்பி யனோடு மாலும் புகல் அறிதென்று ஏமாறிமிக்க அடியேன் இருமாக்க நாய் மேல் தரிசு இட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே Tendru udaai ko tumbi